நகனை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலு நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் பச்சை ரெண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறிதளவு வெங்காயம் ஒன்று உப்பு ருசிக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு சிட்டிகை எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை முதல்ல கோதுமை மாவையும் அரிசி மாவையும் வந்து உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சு நல்லா எடுத்து அது கூட பெருங்காயத்தும் பச்ச மிளகா புடியா சப் பண்ணி கலந்துக்கலாம் வெங்காயத்தையும் கட் பண்ணி கலந்துப்போம் கருவேப்பிலையும் கிளி போட்டு சீரகம் கலந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சு தவா வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த தோசைமா ஊத்தி திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோதுமை தோசை தயார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களுக்கு